அவர்கள் கூறியதாவது நபி அலேஹி அவர்கள் உம்மு சுலை ரதி அல்லாஹன் அவர்களுடைய வீட்டில் தொழுதார்கள் நானும் எங்கள் இல்லத்தில் வளர்ந்து அனாதை சிறுவரும் அவர்கள் பின்னின்றோம் உம்மு சுலைம் ரதி அல்லாஹன்ஹா அவர்கள் எங்களுக்கு பின்னே நின்றார்கள்